நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு அவரு ரொம்ப திறமையானவரா இருந்ததுனால தன்னுடைய வியாபாரத்துல நிறைய சம்பாதிச்சு ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் அவங்க அப்பா மாதிரி இல்லாம அவருக்கு நேர் மாறானவனா இருந்தான் சுத்தமா திறமையல்லாதனா இருந்த திறமை இல்லாதது மட்டும் கிடையாது அவனுடைய நண்பர் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது அந்த நண்பர்கள் எல்லாருமே பொழுதுபோக்குறதுல மட்டுமே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க யாருமே வேலைக்கு போறது இல்ல சம்பாதிக்கிறது இல்ல எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்தி வெட்டி கதை பேசி அரட்டை அடிக்கிறது அங்கங்க கூட்டம் கூட்டமா உக்காந்து போற வர்றவங்களை கிண்டல் பண்றது அப்புறம் இரவு நேரம் ஆச்சுன்னா எங்கேயாவது சினிமாவுக்கு போறது நாடகங்களுக்கு போறது கலை கூத்து வேடிக்கை பார்க்க போறது இந்த மாதிரி இருக்கும் அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க கையில கிடைச்ச காசை கொண்டு வந்து ஏதாவது பொருட்களை வாங்கிட்டு வந்து சமைச்சு விருந்து சாப்பிடுவாங்க இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்கள யாருமே நினைக்கல இதனால அவங்க அப்பா ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு தன்னுடைய பையன் இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துறான் பொழுதுபோக்குறான் கையில நிறைய காசு எடுத்துட்டு போய் தன்னுடைய நண்பர்களுக்கு செலவு பண்றது மட்டும் இல்ல அவங்களோட சேர்ந்து பல கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி உழைக்கிற தன்மையே இல்லாம இருக்கான் பிற்காலத்துல நமக்கு பிறகு இவன் கட்டி காப்பாத்த போறான் அவனுக்கு சம்பாதிக்கிற திறமை எப்ப வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில தன்னுடைய பையனை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருனா இங்க பாருப்பா நண்பர்களோட சேர்ந்து நீ அரட்டை அடிக்கிறதுலையோ அல்லது வந்து ஜாலியா பொழுதுபோக்குறதுலயோ எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் கிடையாது ஆனா நீ பகல் நேரத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்பதான் நீ வந்து பல விஷயங்களை கத்துக்க முடியும் இந்த சொத்தை எல்லாம் கட்டி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு அவன் அதெல்லாம் கண்டுக்காம அப்பாவோட சட்ட கைய விட்டு காசு எடுத்துட்டு இருந்தான் கொஞ்ச நாள் பார்த்தாரு ஒரு நாள் பையனை கூப்பிட்டு சொன்னாரு இங்க வாப்பா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் உன்னுடைய நண்பர்கள் எல்லாமே உன்னுடைய கையில காசு இருக்க வரைக்கும் நீ அவங்களுக்கு செலவழிக்கிற வரைக்கும் தான் உனக்கு நண்பர்களா இருப்பாங்க என்னைக்கு உங்ககிட்ட காசு இல்லாம போகுதோ அன்னைக்கு வந்து மதிக்க மாட்டங்க ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவன் என்ன சொன்னான் என்னுடைய நண்பர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க எனக்காக உயிரையே கொடுப்பாங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி மோசமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா சொன்னாரு இல்லப்பா நீ ஒரு வசதியான வீட்டு பையன் நீ நிறைய செலவழிக்கிற அப்படின்றதுனாலதான் நண்பர்கள் உன்னுடைய நட்பட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க என்னைக்கு உன் கையில காசு இல்ல நீ ஒரு கடனாளி ஆகிற அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் அதையும் திமரா பேசிட்டு போக முயற்சிக்கும் போது அவங்க அப்பா சொன்னாரு இங்க பாருப்பா நீ சொல்ற மாதிரி உன்னுடைய நண்பர்கள் உனக்காக உயிரையே குடுக்க கூடியவங்களா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனா அது மாதிரி இல்லாம நான் சொல்ற மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வந்தது அப்படின்னா உன்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் கொடுத்த கடனை அடிக்க கூட வருவாங்க உனக்காக அந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு என்னுடைய நண்பர்களை பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா எனக்காக எதை வேணாலும் செய்வாங்க அவங்க எனக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை எனக்கு எவ்வளவு தேவையோ அத அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அத நான் செலவு பண்ணுவேன் நாங்கள் எல்லாம் உயிருக்குயிரான நண்பர்கள் அப்படி இருக்கையில எனக்காக செலவு பண்ண பணத்தை கேட்டு அவங்க என்ன தேடி வர போறதும் இல்ல என்ன அடிக்க போறதும் இல்ல நம்ம வீட்டை சூறையாட போறதும் இல்ல பின்ன நான் எதுக்கு அந்த பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு அங்க இருந்து போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு வயசாச்சு அவர் இறந்து போயிட்டாரு இவன் வழக்கம் போல தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறது அரட்டை அடிக்கிறது சினிமா பாக்குறது பொழுது போக்குறது அப்பப்போ விருந்து கொண்டாடுறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி முடிச்சிட்டான் விற்க முடிய சொத்தெல்லாம் விற்று செலவழிச்சுட்டான் ஒரு நாள் அவன் கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தான் அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் அவனுடைய நண்பர்கள் அவனுக்காக செலவழிச்சாங்க ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நிறைய வாங்கி செலவழிச்சிருக்காங்க வரும் போகும் இருக்கோம் சொன்ன பேச்சுல இவன் மயங்கி அவங்களுடைய செலவழியை கொஞ்ச நாள் ஜாலியா இருக்க ஆரம்பிச்சான் அப்புறம் இவங்ககிட்ட சுத்தமா காசே இல்ல இவன் எப்பயுமே காசு இல்லாம தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்றது நண்பர்களுக்கு தெரிஞ்சதும் அவங்களுடைய பழக்கம் பேச்சு எல்லாமே கொஞ்ச மாதிரி இனிமேலு எங்களுக்கு பதிலா நீ மட்டும்தான் வேலை பார்க்கணும் விருந்துன்னு வந்துட்டா நீ மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இவனும் சரின்னு சொல்லி நம்ம நண்பர்களுக்காக எது கூட செய்ய கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சான் நண்பர்கள் இவ சமைச்சுகோது அவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி கொஞ்ச நாள் போச்சு அப்ப இவனுக்கே வந்து என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நடத்துறாங்க நீ பணம் எதுவுமே கொண்டு வர்றது இல்ல இந்த வேலையை மட்டுமாவது பாரு நாங்கெல்லாம் தான் பணம் கொண்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு சுருக்குன்னு வந்துருச்சு நம்ம அப்பா சொன்னது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பணும் அப்ப அவனுடைய நண்பர்கள் சொன்னாங்க என்னப்பா கிளம்பிட்ட இங்க இவ்வளவு நாள் உனக்காக நாங்க செலவழிச்சதெல்லாம் யாரு திரும்ப தர்றது நாளைக்கு வரும்போது அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இல்லன்னா நடக்கிறதே அப்படின்னு சொல்லவும் இவன் அதிர்ச்சியாயி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான் ரெண்டு மூணு நாள் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து தன்னுடைய அப்பா சொன்னதை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய அப்பா சொன்ன மாதிரியே நடந்துகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தான் நான்காவது நாள் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க டெய்லி வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுகிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கதவ டபு டபு தட்ட ஆரம்பிச்சாங்க இவனுக்கு அப்பதான் தன்னுடைய அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்பா சொன்னபடி இந்த பரன் மேல ஏறி அந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பரன் மேல ஏறி அங்க இருந்த ஒரு பெரிய பெட்டிய திறந்தான் திறந்து பார்த்தா அவங்க அப்பா அவனுக்காக சேர்த்து வச்சிருந்த தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் அந்த பெட்டி முழுக்க நிறைஞ்சிருந்தது அது மட்டுமில்லாம ஏகப்பட்ட நிலப்புலன்களோட சொத்து பத்திரங்களை அவங்க அப்பா அந்த பெட்டியில அடுக்கி வச்சிருந்தாரு மேலாப்ல ஒரே ஒரு வெள்ளை காகிதம் இருந்தது அதை எடுத்து படிக்கும் போது அவனுக்கு கண்ணீரே வந்துருச்சு அவங்க அப்பா அதுல என்ன எழுதி இருந்தாரு அப்படின்னா என்னுடைய அன்பு மகனே உனக்காக என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சேன் ஆனா உனக்கு நல்ல பழக்கத்தை மட்டும் என்னால கொண்டு வரவே முடியல நான் எவ்வளவோ சொன்னாலும் நீ கேட்காம ஊதாரித்தனமா தெரிஞ்ச ஒரு நாளைக்கு உன்னுடைய நண்பர்களால் வஞ்சிக்கப்பட்டு நீ இந்த மாதிரி வந்து நிப்பனு எனக்கு தெரியும் அதனாலதான் உனக்காக நான் இவ்வளவு பொருட்களை சேர்த்து வச்சிருக்கேன் இனிமேலாவது புத்தியோட புழைச்சுக்கோ உன்னுடைய நண்பர்களுக்கு தர வேண்டிய காசை கொடுத்து அவங்க கடன் அடைச்சு அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டு இனிமேலாவது இந்த காசு பணம் இந்த சொத்து இது எல்லாத்தையும் வச்சு திறமையா புழைக்க கத்துக்கோ அப்படின்னு எழுதியிருந்தாரு இதை பார்த்தாவன் தன்னுடைய அப்பாவை நினைச்சு கதறி கதறி அழுதான் அதன் பிறகு அந்த பெட்டியில இருந்த பணத்தை வச்சு தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து அவங்கள நன்றி சொல்லி அனுப்பிச்சுட்டு இனிமேலு உங்க யாரையும் நான் சந்திக்க விரும்பல என்ன யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு தன்னுடைய அப்பா தனக்கு சொன்னபடி தன்னுடைய சொத்துல ரொம்ப கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான் அவங்க அப்பாவோட வியாபாரத்தை மீண்டும் எடுத்து நடத்த ஆரம்பிச்சான் கூடிய விரைவில் அவங்க அப்பாவோட நல்ல பெயரை அவன் மீட்டு எடுத்தான் சரி நேயர்களே